இனிமேல் கணநாதர் என்ற நாயன்மாருடைய பெயரை சொல்லுகிறோம் என்று சொல்ற புராணம் இவருடைய இயற்பெயர் அதாவது தாய் நேர் வைத்த பெயர் என்னன்னு தெரியல ஒரு பெரும் கூட்டத்துக்கு ஒரு தலைவராயிருந்தார் இவர் கணம்னா கூட்டம் ஒரு கூட்டத்துக்கு தலைவர் என்ன கணம் சிவனுக்கு தொண்டு செய்கிற அடியார்கள் கூட்டத்துக்கு பாடல் நடத்துகிற பள்ளிக்கூடத்து ஆசிரியராக இருந்திருக்கிறார் இப்போ அந்த காலத்துல எத்தனை விதமான பள்ளிக்கூடங்கள் இருக்கு ஆனா கோயில திருப்பணி எப்படி செய்யணும்ங்கிறத சொல்லி கொடுத்து பள்ளுவன் இல்லைங்க அந்த காலத்துல ஒரு பள்ளு நடத்தினாரி வருலுக்கு எப்படி கூட்டணும் எப்படி மெழுகணும் எப்படி பூ பறிக்கணும் நந்தவனம் எப்படி வைக்கணும் எப்படி பூ பறிக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு அத்தனையும் பிள்ளைகளை மாணவர்களை வேற ஊர்ல இருந்து வர வரவழைச்சு தான் பள்ளிக்கூடம் நடத்தினார்ட்டையும் அந்த பையன்களுக்கு தானே சாப்பாடு போட்டார் பெரிய பணக்காரர் நல்ல நிலவளங்களை உடையவர் அதனால தானே பள்ளிக்கூடத்துல படிக்க வருகிறவர்களுக்கு இந்த பயிற்சியும் கொடுத்து சாப்பாடும் அவருக்கு சாப்பாடு போட்டு இந்த பயணத்தை நடத்தினார் இப்படி ஒரு சிவத்தொண்டை நடத்துகிற பள்ளிக்கூடத்தை நடத்துகிற கூட்டு படிக்கிற பள்ளி கணங்களுக்கு தலைவராயிருந்ததினாலே இவரை கணநாதர் கணநாதர் என்று மக்கள் அழைக்க ஆரம்பிச்சார்கள் அதுவே இவருக்கு பெயராகிட்டது அதுதான் இந்த சரித்திரத்தில் பார்க்கிறோம் சீர்காடியின் சிறப்பை சொல்றார் உமாதேவி தன்னுடைய மார்பில் இருந்து கரந்து கொடுத்த ஞானப்பாலை உண்ட சிவஞான சம்பந்தர் அவதரித்தலம் அது மட்டுமல்ல கடல் பொஞ்சி வந்த போது இந்த ஊர் அந்த கடல் மேல் மேலே தோணியாக மிதந்து கொண்டே போயிச்சு அந்த ஊருக்குள்ள தண்ணி வர தண்ணி எவ்வளவு வந்தாலும் இந்த ஊர் மேல மிதக்க ஆரம்பிச்சு ஆகவே கடல் வெள்ளத்து மிதந்து உலகினுக்கு ஒரு முதல் இந்த உலகத்துக்கே ஒரு முத முதல் ஊர் என்பதை இந்த சீர்காழி காண்பித்தது ஒரு பிரளயம் வந்த பிறகு எல்லாம் அழிஞ்சு போகும் மறுபடியும் ஒரு ஊர் தோன்றும் இல்லையா அப்போ பிரளயம் வந்த பிறகு ஏற்படுகிற ஊர் தான் முதல் ஊர் இந்த சீயாழில வெள்ளம் வந்த போது இந்த ஊர் மேல மேல மிதந்தது வெள்ளத்துல எல்லா ஊரும் அழிஞ்சு போச்சு வெள்ளம் தனிச்ச பிறகு இதே சீயாழி முத முத உட்காருது பூமியில அப்ப முதல்ல உண்டான ஊர் எது சீர்காழி அதை சம்பந்தரே தன்னுடைய தேவாரத்தில் சொல்றாரு உலகத்துக்கு ஓரூர் இதுவென்ன ஊழி முதல் ஓர் ஊர் இதுவென்ன ஊழிக் காலத்திலே உண்டான முதல் ஊர் இந்த ஊர்தான் என்று சொல்லும்படியான பிரமாபுரம் என்று முதல் பதிகத்திலேயே சொல்லி இருக்கிற தோணிபுரம் தான் பிரமாபுரம்னாலும் சீர்காழினாலும் எல்லாம் உண்டுதான் பன்னெண்டு பேர் அந்த சீர்காழிக்கு அதனால அதை சொல்ற அதை இங்கே காழிமாநகர் திருமறையவர் குல காவலர் அந்த சீர்காழியிலே பிராமண குலத்திலே வேதம் மோதுகிற குளத்திலே வந்தவர் இந்த நாயனார் இந்த சண்டை என்ற சீர்காழியிலே அவர் தோணிபுரத்திலே இருக்கிற நாயனாரை சிவபெருமானி வழிபடுகின்றவராக வாழ்கிறார் அது மட்டுமல்ல அந்த கோயிலுக்கு தொண்டு செய்கிறவராகவும் இந்த கணநாதர் இருக்கிறார் அது மட்டுமல்ல அந்த ஊரில் இருந்து தன்னை வந்து சாறுகிறவர்களுக்கெல்லாம் திருத்தொண்டு எப்படி செய்ய வேண்டும் என்பதை முறையாக சொல்லி கொடுத்தார் கடைசியில் வரி தூய கைத்திரு தொண்டினில் அவர் தம்மை துறைதொறும் பயில்வித்தார் ஒவ்வொரு துறையிலும் கத்துக் கொடுத்தார் சிவத்தொண்டு என்பதே பல துறைகளா பிரிக்கணுமா அந்த தொண்டுங்குற கல்வியே அது என்னென்ன துறைங்கிறது அடுத்த பாட்டில் சொல்ல போறார் சொல்லிக் கொடுத்தார்னா நல்ல திருவந்து நந்தவனம் பணி செய்வரு தோட்டத்தை கொத்தணும் விதைகளை முதக்க வைக்கணும் செடியை பக்குவமா நட்டு செடியை வளர்க்கணும் தண்ணி ஊத்தணும் அந்த நந்தவன பணி பூ பூக்க வைக்கிற பணி இருக்க அந்த பனியை செய்யறது எப்படின்னு ஒரு சொல்லி கொடுத்தார அப்ப நந்தவனத்துல பூ பூக்க ஆரம்பிச்சது மலர் கொய்வோர் அந்த நந்தவனத்துல பூவை பறிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தாரு காரணத்தை எழுச்சு நல்லா தலைமுழுவி வாயை ஒரு துணியை போட்டு இறுக்கி கட்டிக்கிட்டு அப்புறம் அந்த பூக்களை எல்லாம் பறிச்சு கூடையில் போட்டு இடுப்புக்கு கீழே அந்த கொடலைய கீழே தொங்க விடாம மேலேயே பிடிச்சு அந்த கொடலைய கொண்டு போய் கோயிலில் சேர்க்கணும் அப்படி பறிக்கும் போது அந்த பூவில் சிலந்தி நூல் பின்னி இருக்கக்கூடாது புழு கடிச்சு கூடாது பழைய நேர்த்தி பூட்ட பூவா இருக்கக்கூடாது பறவை எச்ச விழுந்து இருக்கணும் என்ன எவ்வளவு கஷ்டம் இருக்குங்கிறதுக்கு அவர்கிட்ட போனாலும் தெரியும் அவரு இந்தந்த மாதிரி இதை பறிக்கணும் அத பறிக்கிறது கத்து கொடுத்தாச்சு அதை கொண்டு போய் ஒருத்தர் கோயில்ல குடுத்துட்டார் அவர் வேலை தெங்கு போச்சு அடுத்த அந்த பூவை என்ன பண்றாரு இன்னொருத்தர் பனி தொடை புனைபரு பல்பனி அந்த பலவிதமான மாலைகளாக கற்றையில சாத்திங்கிற மாலை கழுத்துல அப்படி நீல இடுப்பு வரை தொங்க விடுவதற்காக தார் அந்த கழுத்துல ரெண்டும் சேர்ந்து முடியப்படுகிறது இருக்கிறதே அதுக்கு அதுக்கு மாலை அப்புறம் கால் முழங்கால் வரை நீளமா தொங்குறதுக்கு ஒரு மாலை அதுக்கு தொங்கல் இப்படி பலவிதமான பேர்ல பூவை கட்டணும் பூன்னு எப்படி கட்டணுங்கிறத கூட அவர் சொல்லி கொடுத்தார் திருவஞ்சன பணிக்குள்ளார் அப்புறம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்றதுக்கு தண்ணீர் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்போ ஆத்துக்கு போய் ஆற்றுல ஓடுற தண்ணீரை எந்த பகுதியிலேருந்து தண்ணீரை சுத்தமாக எடுத்துட்டு வர்றது அப்படி தண்ணீரை மொழிற போது அந்த குடத்து வாயில ஒரு மெல்லிசா துணியை வாயை மூடிட்டு தண்ணியே எடுக்கணும் அந்த தண்ணியில தூச்சி இருந்தா துணியில நின்று போகும் போது போட்டு தண்ணி எடுத்து அதுவும் துணியால வடிக்கட்டி கொண்டு வரணும் அப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தார் தண்ணி திருமஞ்சனம் கொண்டு வருதுன்னா எப்படி அதுக்கு எத்தனை விதி இருக்கோ அத்தனையும் அதுக்கு மேல அந்த கோயிலுக்குள்ள போகும்போது பகலானாலும் சரி ராத்திரி ஆனாலும் சரி விளக்கரிஞ்சிட்டே இருக்கணும் அல்லும் பகலும் திரும்புதல் தொண்டரை ஆக்கி அங்கே அல்லும் பகலும் அழகிட்டு கூட்டணும் பகல் இரவு தொடர்ந்து கூட்டணும் ஒருவேளை கூட்டினா போராது அப்படிங்கிறார் ஏன்னா கோயிலுக்கு வருகிறவர்கள் எல்லாருக்கும் விதி தெரியாது எங்க குப்பி ஆக்க கூடாதோ அங்கெல்லாம் குப்பி ஆக்கிட்டு போடுவாங்க சாப்பிட்றதுக்காக சாம்பார் பொருள் கொண்டு வந்து சாப்பிட்டு இலையை அப்படியே போட்டு போடுவாங்க இனி எத்தனை விதமான அச்சிங்கமான காரியங்கள் எல்லாம் கூட கோயில நடைபெறலாம் உடனுக்குடன் அந்த அடியார்கள் போற்றவங்க மேல கோப்படக்கூடாது ஒரு தூசியை ஒருத்தவங்க போட்டாங்க ஏண்டா போட்டேன்னு அவரை கேட்கக்கூடாது நாம துப்புரவு செய்ய வேண்டியது நம்முடைய தொண்டுன்னு அதை அள்ளி கொண்டு போய் போடுவோம் இதுதான் அந்த அழகிடுதலுடைய பணி பெங்களூர்ல மகாதேவ மலைன்னு ஒரு மலை இருக்கு அந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா நான் சொல்றது தெரியும் அந்த கோயில் ரொம்ப சுத்தமா இருக்கு நீங்க கோயிலுக்குள்ள போற போது கொஞ்சம் பட்டாணி கடல் ஒரு பேப்பர் வாங்கிட்டு போயிட்டு போட்டு ஆள் ஓடி வந்து இந்த கஞ்சாச்சியை எடுத்து குடையில போட்டு போட்டிருந்த போட்டேன்னு ஆகவே தப்பு செய்த நம்மை ஏன் தப்பு செய்தீர்கள் என்று அவர்கள் கேட்கக்கூடாது அதை அகற்ற வேண்டியதுதான் அவர்கள் பணி அன்றைக்கு நடந்த பாட நிகழ்ச்சி இன்றைக்கு பெங்களூர்ல மகாதேவ மலையில நடக்குதுன்னு சொன்னா நாமெல்லாம் கண்டு ஆச்சரியப்படுது இந்த கோயில போன பார்த்துக்கிட்டே போறமே தவிர குப்பையா இருக்கே இதை கூட்டலையேன்னு சொல்லிக்கிட்டே போறமே தவிர நாம அந்த குப்பையை கூட்டுறதுமில்ல அடுறது இல்லை அதுல என்ன புண்ணியம் ஆகவே அடியார்கள் யாரோ தவறு செய்து விட்டார்களே என்று மற்றவர்கள் மேல் குறை சொல்லாமல் நம்மால் ஆன அளவுக்கு அந்த பொருள்களை அப்புறப்படுத்துவது நம்முடைய கடன் கோயிலுக்கு எல்லாம் திருப்பி ஆயிடுமான்னு கேட்கக்கூடாது ஒவ்வொருவரும் பத்து பத்து செடி புடுங்கினா நாலு தோறும் அது மாதிரி செய்துகிட்டு இருந்தா நிச்சயமா கோயில் முழுவதும் உலாவர பணி ஆயிடும் சொன்னார்கள் நீங்க போகும்போது கோயில்ல முளைத்திருக்கிற செடியில் ஒரு பறிச்சா போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார்கள் நீ கோயில் யாரும் பேர் பறிச்சுடலாம் ஒரு நாளைக்கு பறிச்சாங்க ஆயிரம் புல் பறிச்சுன்னா அந்த கோயில்ல அப்படி ஏன் புல்லு முளைக்குது ஏன் செடி முளைக்குது அதை கவனிக்கிறது இல்லையா அவங்க ரொம்ப சொல்லியே ஒரு ஆள் ஒரு புல் ஒரு செடிய மட்டும் பிடுங்குங்கள் அது திருப்பணி போதும் அதை நம்மால் கண்டுபிடிக்க முடியாம இருக்கு அப்படி அவர் சொல்லி கொடுத்தாராம் இந்த நாயனார் அமைத்து முழுகிறது எரிப்பவர் முடிவில்லாமல் தொடர்ந்து விளக்கரிக்கின்றது என்று சொல்லிக் கொடுத்தார் அதை ஒரு பெரிய காரியம் செய்கிறார் பாருங்க திருமுறை எழுதுவோர் வாசிப்போர் ஞான சம்பந்தர் காலத்துல பின்னணி விருந்தார் முன்னே இருந்தார் இவர் இருந்த காலம் எப்படின்னா ஞான சம்பந்தவர் கிடையாது முடியாது ஏடுகளை எழுதி எழுதித்தான் பரப்பணும் அதனால ஒவ்வொரு பதிகத்தையும் ஏட்டில எழுதி பிரதி செய்ய சொன்னார் திருமுறை எழுதுவோர் சில பேரை கூட்டு உட்கார வச்சு எழுதினா மட்டும் போதாது படிக்கிறது தப்பு இல்லாமல் படிக்க கற்றுக்கோ அப்படின்னு வாசிப்போர் படிக்கிறது எப்படின்னு சொல்லிக் கொடுத்தாரு திருமுறை படிக்கிறது கஷ்டம் தேவாரத்தை எல்லாரும் சரியா படிச்சிருந்தோம் சொல்ல முடியாது சில தவறுகள் செய்யலாம் அந்த தவறுகள் செய்யாமல் இருக்கணும்ங்கிறதுக்காக படிக்கிறத கூட சொல்லி கொடுத்தாரு தோடுடைய செவியன் விடைய தூவன் மதிசூடி இப்ப நான் படிக்கிற போது அந்த பொருளை விவகாரம் இல்லாம பொருள் தவறு அரு போகாம நான் சொல்றேன் தோடுடைய செவி என் தூண்மதி அப்படின்னு நான் தாளம் போட்டு இந்த ராதத்துக்காக பண்ணேன்னா என் செவின்னு வரும் அந்த இன்னும் சார் வர என் விடைங்கிறத விடையன் தோடுடைய செவியன் வீடை தவறா போகாத சொல்லிக் கொடுத்தார் அவ்வளவு அருமை இந்த ஒரு பாட்டை வச்சுட்டு ஒரு ஒரு மாசம் பேசலாம் ஒவ்வொரு துறையும் பத்தி விளக்கம் சொல்றது அவ்வளவு விஷயம் இருக்குது ஒரு நாளைக்கு நந்த மனம் வளர்க்கறதுங்கிறத ஒரு நாள் பேசணும் அதுக்கு பிற்பாடு மலர் பறிக்கிறது ஒரு ஒரு நாள் பூ கட்டுறதுங்கிறது ஒரு நாள் அவ்வளவு விஷயம் நம்முடைய மதத்திலே இருக்குது அவ்வளவு ஆழ்ந்து படிச்சு அந்த காலத்தை சொல்லி கொடுத்த பள்ளிக்கூடமே நடத்தினார் இவர் சொல்லிக் கொடுத்தார் அவர்கள் அடியார்களுக்கு வேண்டிய குறை குறை வருத்தார் குறைன்னா தேவை உங்களுக்கு என்ன குறை அப்படின்னா எனக்கு இது வேணும் எது நம்மகிட்ட இல்லையோ அது குறை எது இல்லையோ அது நமக்கு தேவை அதனால குறைங்குற வார்த்தைக்கு என்ன பொருள் தேவை அடிக்கடி வரும் நம்முடைய தமிழ் சொற்களில குறை என்ற ஒரு சொல் பழைய நூல்கள் இருந்து இன்றைய நூல் ஆகவே அந்த குறை என்பதற்கு தேவைங்கிற சொல் பொருள் தெரிஞ்சு நல்ல தெளிவா இந்த தேவாரம் திருவாசங்கள் படிச்சு கொள்ளலாம் குறை வருத்தல் அப்படின்றே பல இந்த பெரியார் அடியாருக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்தால் நிறைவேற்றிக் கொடுத்தார் என்பது அதுபோல் அடியாருக்கு நிறைவு செய்து இவர் இப்படி நடந்து கொண்டு வரும்போது இவர் கல்யாணம் பண்ணி குடும்பத்தோடு இருந்தாராம் மனபுரிந்து அடியின்புற வழிபடும் தொழில் மிக்க அடியாரை வழிபட்டுக் கொண்டிருந்தார் மேலே பெருந்திரவர் திருஞான சம்பந்தருக்கு பின்னே இருந்தவர் சீர்காடியில் இருந்தவர் அதனால திருஞான சம்பந்தருக்காக தனியா ஒரு கோயில் கட்டி திருஞான சம்பந்தருக்கு பிரதிஷ்டி சம்பந்தருக்கு வழிபாடெல்லாம் பண்ணாராம் மெய்பெருந்திருஞான போனகர்க்கு ஞானப்பால் உண்டவருக்கு கழல் விருப்பாலே அந்த ஞானசம்பந்தருடைய திருவடியை வணங்க வேண்டும் என்ற ஆசையாலே முப்பேரும்பொழுது மூன்று கால பூஜை அந்த ஞானசம்பந்தர் கோயிலுக்கு மூணு கால பூஜை செஞ்சார் அருச்சனை வழிபாடு மூலம் அன்போடு செய்தார் காதல் கூறு உளங்களி சிறந்திட ஒழுங்கினார் அன்போடு அந்த கோயில கட்டி சின்ன சம்பந்தருக்கு சிலை செய்தார் இப்ப ஞான சம்பந்தருக்கு அவர் இறந்த காலத்தை அடுத்தார் போலவே ஒரு சிலை செய்திருக்கிறார்கள் எப்போ அடியார்கள் காலமாகட்டாரிலை செய்கிறது பழைய காலத்துல தொண்டு தொட்டி இருந்ததுக்காக கணநாதர் அவர் காலத்துல சீர்காழியில கோயில் கட்டி தனி கோயில் கட்டி நாயன்மாருக்கு செய்யும் அது ஒவ்வொரு நாயன்மாருக்கு இருந்திருக்க கண்ணப்பருக்கு காலத்தில ஒரு சிலை இருந்திருக்க ஞான காலத்தி கோயிலுக்கு போறார் காலத்திலே சிவபெருமான குண்டு திரும்பி வர கண்ணப்பறை சிலையில கண்ணப்புறையும் போய் வழிபட்டார் ஞானசம் அடியார் சிலையிட்ட பயன்பெறுவார் போல கண்ணப்பறையும் வணங்கினார் என்று சேக்கிழார் சொல்றார் அப்படியானா அவர்கள் காலத்தில் இவர்கள் காலத்திலேயே பழைய பழைய நான்மாருக்கு அங்கங்கே ஒவ்வொரு விக்கிரகங்கள் ஏற்பட்டு விட்டன என்பது நமக்கு தெரிகிறது இந்த கணநாதர் பல சிவத்தொண்டாகிய கணங்களுக்கு தலைவராயிருந்து தொண்டு செய்ததனாலே சிவபெருமான் பார்த்தாராம் இவரை மூற்றத்துக்கு அழைச்சு கொண்டு போய் மூற்றத்திலே எத்தனையோ சிவகணங்கள் இருக்கிறார்கள் அந்த கணங்களுக்கும் நீ தலைவராயிரு என்று சிவகணத்துக்கு தலைவராக்கி விட்டார் ஆகவே கணநாதர் என்பது இங்கேயும் ஒரு கூட்டத்துக்கு தலைவர் அங்கேயும் ஒரு கணத்துக்கு தலைவர் என்ற அளவுக்கு அவருக்கு அந்த பெயர் அமைஞ்சிருந்ததுன்னு சிவகழார் சொல்லிக் காட்டார் இந்த அளவிலே கணநாதருடைய நாயனாரை வணங்கி இருக்கு அடுத்த நாயனாராகிய கூற்றும நாயனாருடைய புராணத்தை நான் சொல்கிறேன் என்கிறேன் நமக்கு